நாட்டின் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்யப்போறது அப்பளக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் அப்பளம் ஐந்தாறு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் காய்ஞ்சமிளகாய் ரெண்டு பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிகை வேர்க்கடலை ரெண்டு டேபிள் தேங்காய் பால் பல்லா நறுக்கியது பதினைந்து துண்டுகள் கருவேப்பிலை சிறிதளவு நல்லெண்ணெய் நாலு டேபிள் புளி எலுமிச்சம்பழம் அளவு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப செய்முறை முதல்ல நம்ம தேங்காயை பல்ப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்பளத்தை உடச்சி வச்சிடுவோம் புளியை நல்லா கரைச்சி வச்சிடலாம் தீக்க கரைச்சிப்போம் ஸ்டவா தச்சுக்கலாம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுவோம் காஞ்சி மிளகாய் கிளி போட்டு வறுத்துடலாம் வெருங்காயத்தூள் வரை சிட்டிங்க போட்டுட்டு கலந்து விட்டுட்டு வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துப்போம் வேர்க்கடலை வறுந்ததும் தேங்காய் தூள் வல்லு பொடியாக்கி வச்சிருக்கோம்லேயே அதை போட்டு அதையும் வதக்கிப்போம் அப்புறம் அப்பளத்தை போட்டு நல்லா பொரிய விடுவோம் அப்பளம் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோல்லே அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டு ருசிக்கேற்ற மாதிரி உப்பு மஞ்சப்படி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சொல்லியிருக்கேன் நீங்கள் கார்த்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு அதை வந்து கொதிக்க விடுங்க நல்லா திக்காக வரணும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க நல்லா திக்காக வந்துடும் அந்த குழம்பு ரொம்ப ஸ்மெல்லாம் போயிடும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அப்போல்லாம் குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்